விரித்து வைக்கிறான் இரவில் பாவம் செய்தவன் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக பகலில் தன் கையை அல்லாஹ் விரித்து வைக்கிறான் இது சூரியன் மேற்கில் உதயமாகும் கியாமத் நாளின் அடையாளம் ஏற்படும் வரை நீடிக்கிறது என்று நபி சொல்லுள்ள அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஏழு ஐந்து